அகரமுதலையழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு புறங் குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து குன்றி புறம் கண்டு அணையரேனும் குன்றியின் புறம் போல வேடத்தால் செம்மை உடையார் ஆயினும் குன்றி மூக்கின் அகங்கரியார் உடைத்து அதன் மூக்கு போல மனம் இருண்டிருப்போரை உடைத்தது உலகம் உடம்பு முழுக்க செகப்பு நேரம் இருந்தாலும் மூக்கில் மாத்திரம் கருப்பாக இருக்கிற குன்றிமணியைப் போல குண்டுமணின்னு சொல்கிறோமே குன்றிமணியைப் போல புறத்தில் வெளியில தவவேஷத்தோடையும் நல்லா பேசுறவராக இருந்தாலும் நெஞ்சில் தீய நினைவுடையாரும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் உடம்பில் வேஷத்திலையும் பேச்சிலையும் செம்மை தோன்றினாலும் அகத்தில் தீய நினை உடையவர்கள் தவ வேஷத்தோட அலைகின்றவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்று இங்கே சொல்கிறார் இந்த குன்றின் புறம் கண்ட அணையர் அப்படின்னு மாற்றி பொருள் கொள்ளணும் ஏன்னா புறங்குன்றி கண்டனையர் இருக்கு குன்றி புறம் கண்டனையரேனும் அப்படின்னு நாம் மாற்றி அர்த்தம் பண்ணிக்கிறோம் குன்றியின் புறப்பகுதி செம்மை நிறமாக இருப்பது போல புறத்தே காணப்படும் வேடமும் சொல்லும் விளங்குவதற்காக விளங்க நிறுத்தி உலகத்தாரை நம்பச் செய்யக்கூடிய தீயவர்களும் உலகத்தில் உண்டு இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் மூக்கிற்கரியார் அப்படின்னு சொன்னது குன்றிமணியினுடைய மூக்கு கருப்பாக இருக்கிறது போல உள்ளம் பற்றுடைய உள்ளத்தில் பற்றுடையவராக வாழக்கூடிய தீயவர்களும் உண்டு அப்படிங்கிறத அர்த்தம் பண்ணிக்கணும் குன்றிமணி கூட மூக்கில் கருமை தெரியும் ஆனால் இந்த வஞ்ச வேடத்தோடு இருக்கக்கூடிய துறவு இருக்கக்கூடியவனுடைய வஞ்சம் இருக்கு அதை உடம்பை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அவனுடைய ஒழுக்கத்தை வச்சுத்தான் நாம் ஊகிச்சு புரிஞ்சிக்க முடியும் ஆகையினால்தான் மூக்கில் கரியார் ஆ குண்டுமணியை வெளியிலேயே பார்த்து தெரிஞ்சணும்லாம் இது தெரிஞ்சிக்க முடியாது இதே திருக்குறளில் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாவது குரல் மானந்திர சொல்லப்பட்டிருக்கு குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய என்று உபதேசித்திருக்கிறார் அதாவது குன்றின் அணையாரும் மலைபோல பெரியவர்கள் கூட குன்றுவர் குன்றுவர்னா சிறுமைப்படுவர்கள் மானம் போயிடும் அவர்களுக்கு எப்படின்னா குன்றுவ குன்றி அணைய செய்ய வேண்டியதை செய்யாமல் அதை ஒழுங்காக செய்யாமல் குற்றத்தோடு செய்தார்களே ஆனால் அதாவது சிறு செய்தாலும் அவர்கள் பெருமையெல்லாம் போய் சிறுமை அடைவார்கள் அப்படின்னு கருத்து அகம் கரியார் அப்படின்னு மனம் இருண்டு இருப்பார் உள்ளத்தில் இருட்டு வெளியில் மாத்திரம்தான் வெளிச்சம் மாதிரி தோன்றுகிறது பதவுரை படிக்கலாம் குன்றிப்புறம் குன்றிமணியின் மேற்பகுதியைப் போல கண்டனையரேனும் பார்வைக்கு துறவியாக காட்சியளித்தாலும் அகம் அவரது உள்ளம் குன்றி மூக்கின் அக்குன்றிமணியின் கீழ்ப்பகுதியாகிய மூக்கைப் போல கரியார் கருப்பாக மாசுடையதாக உடைத்து இருக்கிறது என்பதையும் இவ்வுலகத்தில் அனுபவத்தில் காண்கிறோம் குன்றிமணியின் மேற்பகுதியைப் போல பார்வைக்கு துறவியாக காட்சி அளித்தாலும் அவரது உள்ளம் அக்குன்றிமணியின் கீழ்ப்பகுதியாகிய மூக்கைப் போல கருப்பாக மாசுடையதாக இருக்கிறது என்பதையும் உலகத்தில் அனுபவத்தில் காண்கிறோம் என்பது பொழிப்புரை குன்றிமணியைப் போலே புறத்தே செம்மையும் அகத்தே கருமையும் உடைய வஞ்ச வேடர்களை இவ்வுலகம் உடையது என்பது கருத்து புறன் குன்றி கண்டனையர் அகம் குறி மூக்கிறார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு